புஸ்தகத்தில் கத்தர் பேசுகிற ஒரு வார்த்தை ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து காணும் பத்தும் பதினொன்னு சாரி அப்பொழுது கத்த யோசுவை நோக்கி எழுந்திருக்கிறது என்ன இஸ்ரோ பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு உண்டு இங்கே நான் பார்க்கும்பொழுது கத்தர் சொல்ற ஒரு முகங்கு புற விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் இங்க சொல்ல வார்த்தை ஒரே ஒரு தவறு தான் ஒரு தவறு தான் ஒரு பெரிய பெரும்பாதகத்தை என்ன செஞ்சது அவனுக்கு மாத்திரமல்ல அந்த முழு இசுமேலுக்கும் சுமார் ஆறு லட்சம் புருஷர்களுக்கும் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்தது எந்த இடம் தான் ஒரே ஒரு காரியம் தான் ஒரு சின்ன காரியம் தான் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்து விட்டது இந்த டேம்ல ஒரு சின்ன கசிவு இருந்தா போதும் அது எதோ உடச்சிரும் டேம் உடச்சிரும் நீங்க தொட்டியில் பாருங்க ஒரு வெடிப்பு இருக்கட்டும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு அந்த தொட்டியில் என்ன இருக்காது இருக்கிற பொருள் இருக்காது என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை தெரிந்து கொண்டார்கள் ஒன்று வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்துவிட வெடிப்புள்ள தொட்டி வச்சு என்ன பிரயோஜனம் தூக்கி நிலைஞ்சு என்ன பிரச்சன ஊத்த ஊத்த ஊத்த ஊத்த அது நினச்சிக்கிட்டே இருக்கும் வேஸ்ட் அது போல ஒரு சின்ன தவறு யோசுவாவின் புத்தகத்துல ஆகானுடைய தவறு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் நம்ம கூட பிறந்த மாதிரி அடிக்கடி எல்லா சுத்தி கூட்டத்துலையும் வருவான் நம்ம சபையில மட்டும் இல்ல எல்லா சபையிலையும் வருவாங்க ஆனா இன்னைக்கு அவனை வேற வியூவில் பார்க்கலாம் ஒரு தவறுனால எவ்வளவு விளைவு அதை நம்ம பார்க்க போறோம் யோசுவா ஆறாம் அதிகாரம் பதினெட்டு இது கட்டளை வெளிப்பட்டது கலங்க பண்ணாத நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் சகல வெள்ளியும் பொண்ணும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கத்தருக்கு பிரசுத்தமானவைகள் அவைகள் கத்தரின் பொக்கிசத்தில் சேரும் என்றான் இது வந்து எரியோ பண்றதுக்கு முன்னால சொல்லு ஒரு கட்டளை மூலமா வெளிப்பட்டது சாபத்தீடானதில் நீங்கள் எடுத்துக்கொண்டு சாபத்தீடாக ஆகக்கூடாது ஒன்று இரண்டாவது இசைவலின் பாளையத்தை சாபத்தீடாக மாற்றக்கூடாது மூன்றாவது அதை கலங்க பண்ண கூடாது இதுல எச்சரிக்கையா வெள்ளியோ ஏதாவது கிடைச்சா அது கத்தரு பொக்கீசத்தில் என்ன செய்ய அதான் நிலவரம் இன்னொன்னு அப்படி ஏதாவது உனக்கு அங்க கிடைச்சது அப்படின்னா நீ அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் கர்த்தருடைய பொக்கிசத்தில் போய் சேர்க்கணும் அது காணிக்கையா மாறிடும் கட்டளை இப்ப யுத்தத்துக்கு கிளம்பியாச்சு அங்க போன ஏரியோ விழுது விழுந்தா இவனுக்கு எது கிடைச்சிருச்சே இவனுக்கு அருமையான ஒரு பாபிலோனிய சால்வை கிடைத்தது அடுத்து பொன் பாலம் கிடைச்சது வெள்ளி கிடைத்தி விழுந்துட்டான் தவறுதான் இந்த மூணு ஒரே வீட்டில் கிடைச்சது மூணு எடுத்து வீட்டில் கொண்டு வந்தான் உடச்சு முடிச்சு எல்லாம் கீழே விழுந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க இவன் நேரம் வீட்டுக்கு வந்து ஒளிச்சு வச்சுட்டு எங்க போயிட்டான் அமைதியா ஒரே ஒரு காரியம் தான் விபச்சாரம் பண்ணல வேசித்தனம் பண்ணல யாரையும் கொலை பண்ணலை எதுவுமே பண்ணலை அவன் செஞ்சது என்னதே எடுத்து வச்சான் ஆனால் இது இது வந்து ஸ்டார்டிங் இதனுடைய விருட்சம் என்ன தன்மையில் எவ்வளவு குறைகள் இதில் பெருகி வருதுன்னு பாருங்கள் முதலாவது கத்துடைய கட்டுரையை மீறுவது பிரமாணத்தை மீறுவது பாவம் ஒரு ஒளியக்காரனோ ஒரு நடத்திப்புக்காரர்களோ ஒரு பிரமாணத்தை சொன்னால் அதை மீறுறதே பாவம் ஸ்கூலுக்கு கூட பாருங்க ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கான் டைமிங் வச்சிருக்கான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா கம்பெனிகளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்முடைய சர்ச்சைய நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இருக்கு பைலா இருக்கு பார்லிமெண்ட் ஆக்டில் நெஞ்சிருக்கு நம்ம இதை நினைச்சிருக்கிறோம் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு சட்ட திட்டங்கள் இருக்கு உபதேசம் ஒரு சட்ட திட்டம் அதுபோல கத்தர் ஜனத்துக்கு அந்தந்த நேரங்களில் பிரமாணங்களை கொடுத்தார் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டது மீறுவது பாவம் பிரமாணத்தை நம்ம எவ்வளவு காரியத்தை மீறி இருக்க பாருங்க இது ஒரு குற்றம் தான் இவனுக்குள்ள நடந்தது அந்த கட்டளையே மீறினான் அவ்வளவுதான் சாபத்திடான தொட எடுக்காத எடுத்தால் நீ யாராவாய் சாபமாவாய் இஸ்ரேவேல் சாபமாகும் இஸ்ரேவேல் கலங்க பண்ணும் அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கொண்டு போய் எங்கே எங்க ஒக்கீசத்தில் அதுல ரொம்ப தெளிவா இருந்தார் இந்த வார்த்தை இவனுக்கு கேட்டுச்சு கேட்டுச்சா கேக்கலையா இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் இது ஆதாமுக்கு மட்டும்தான் காது கட்டுச்சு எவ்வாறு கேட்கலையா சொல்லுங்க இந்த கட்டளை யாருக்கு ரெண்டு பேருக்கு தான் இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவிற்கு வந்து கேக்கிறான் அதுக்கு அவ பதில் சொல்ற ஆமா இந்த கனியை புசிச்சா நாங்க இணைஞ்சிருவோம் சொன்னாரே எப்படி இருக்கும் தெளிவா சொல்ற இப்ப அவளுக்கு தெரியும் தெரியாமல்லை வந்து தெளிவா சொல்றா மூணாம் அதிகாரத்தில் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனையை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் என்றால் அப்ப இவளுக்கு தெரிஞ்சுதான் இருக்கிறார் இங்க கட்டளை நெஞ்சிருச்சு மேரியாச்சு பிரமாணத்தை பிரமாணத்தை மீறுவதே பாவம் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய விளைவை நம்ம நெஞ்சிட்டு இருக்கோம் சந்திச்சுக்கிட்டே இருக்கும் எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டிருச்சு பாத்தீங்களா அதுபோல ஒரு சாதாரண ஒரு விசுவாசி சாதாரண விசுவாசி நல்ல விசுவாசின்னு சொல்லுங்க ஒரு சாதாரண ஊழியக்காரன் மரங்கள் வேண்டாம் வல்லமை வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் ஊழியத்துக்கு வந்துட்டான் சாதாரண விசுவாசி சத்தியத்தை அறிஞ்சு என்ன செய்யும் தெரியாது ஒரு வருத்தம் அந்த வீட்டில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கெட்டு குடும்பம் என்னது பத்து வருஷம் இல்ல இருபது வருஷம் அந்த ஆனா நடந்தது சம்பவம் ஒண்ணுதான் அதுபோல நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஒரு தவறு தான் செய்யறோம் அறியாமையில செஞ்சிடலாம் துணிகரமா செஞ்சிடலாம் ஏதோ சூழ்நிலையில சிக்கி செஞ்சிடலாம் ஆனா அதனுடைய விளைவு என்ன இந்த ஒரு தவறுனால உள்ள விளைவு ஒரு பதினஞ்சு விளைவு இருக்கு பைபிள் இந்த ஒரு தவறு இவன் செஞ்சதுக்கு அதனுடைய விளைவு என்ன 15-18 காரியங்களுக்கு மேல இருக்கு சும்மா சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் இவன் சாபம் ஆயிட்டான் ஒரு தவறு செய்யும் பொழுது நீ யாரா மாறுகிறாய் சரிதானா நீங்கள் சாபத்தீடாகாதபடி இவன் சாபம் ஆயிட்டான் நீ இந்த சபைக்கு இல்லப்பட்ட குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கியா சாபத்தீடாக இருக்கிறேன் கட்டளையை மீறினது பிரமாணத்தை சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடைய எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம் சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு நீ மனப்பூர்வம் செய்யக்கூடாது பலியில் சிறுவையில் தொங்க மாட்டாரு ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப இவன் தெரிஞ்ச அந்த பிரமாணத்தை மீறினான் அந்த ஒரு தவறு செஞ்சதுனால இவனுடைய பாதிப்பு என்னன்னா இவன் சாபமாய் மாறுகிறான் நம்ம சபையில சாபமா இருக்குமா ஆசீர்வாதமா இருக்குமா உன் குடும்பத்துக்கு நீ ஆசிர்வாதமா சாபமா உன் குடும்பத்துக்கு நீ குழப்பவாதியா நீ குடும்பத்துக்கு இலைப்பாதல கொடுக்கிற நபரா ஒளியத்தில் எப்படி யோசிச்சு பாருங்க சாபத்தி தான் இரண்டாவது இதனுடைய எஃபெக்ட் குடும்பம் சாபமாய் மாறுகிறது இல்லாவிட்டால் இஸ்ரேல் சபை சாபமாய் மாறுகிறது சாபத்தீடானதில் ஏதாக நீ எடுத்துக்கொள்ளுகிறது இரண்டாவது இஸ்ரோலின் பாளையத்தை நீ என்ன செய்கிறாய் சாபத்தீடாய் நினைக்கிறீங்க வளர்ச்சி அடிபட்டு தெரியாது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது தென்படாது புலப்படாது நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது எழுப்புதல் என்ன செய்யும் தடைபடும் என்னாகமோ பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆரோனும் மிரியாமும் மோசிக்கிறத பேசினார்கள் அது தேவனுடைய பார்வையிலே குற்றமாக இருந்தது தேவன் மிரியாமை நியாயம் தீர்த்தார் நியாயம் தீர்த்தது மாத்திரமல்ல என்னாகமோ பனிரெண்டு பதினாலு பார்க்கும் பொழுது கத்து மோசியை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினருண்டான அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார் ஏழு நாள் அவளை வசனம் அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் இசைவேலின் பிரயாணம் ஒரு பெரிய முக்கியமானது அடிமைத்தனத்திலிருந்து காணுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை போயிட்டு இருக்கும் போது எத்தனை நாள் பிரேக் ஆகுது ஏழு நாள் பிரேக் ஆகுறதுக்கு காரணம் விரோதமா பேசின குற்றத்துக்காக அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் மாத்திரம் முடியிற வரைக்கும் சபை என்ன செய்யல பிரயாணம் போகல இசைவேலி காணி அவங்க பயணப்படுறது நின்று போயிடுச்சு இப்ப நம்முடைய சபையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவறு செய்யறாங்க ஒரு ஆளுக்கு ஏழு நாள் வச்சுக்கோங்க என்ன சபை சொல்லுங்க ஆயிரத்தி நானூறு நாள் என்ன செய்யும் வருஷம் சபை கிடக்கும் ஒரு வசனம் சொல்றது என்னது என்ன சொல்றோம் தெரியுமா வந்து பாருன்னு சொல்றோம் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் நான் இருக்குது சொல்றேன்னா நம்முடைய ஒரு தவறு ஒன்று ஒன்னைய சாபத்திடாக்குறது மாத்திரமல்ல சபையவே என்ன செஞ்சிருது சாபத்திட ஆளுங்க நம்மால என்ன ஆக போகுது ஒரு ஆள் தவறு செய்யும் நீ சாபத்திட ஒரு பகுதி அது நீ செஞ்ச தப்புக்கு அடி ஆனா சபையை சேர்ந்து என்ன செய்யப்படுது யாக்கோ சொல்றான் தன்னுடைய பிள்ளைகள் போய் எல்லாரையும் வெட்டிட்டு வந்தவொன்னே சொல்றான் என்னுடைய வாசனையே நீங்க நினைஞ்சிட்டீங்க கெடுத்து போட்டீங்க எனக்கு இருக்கிற நல்ல பேர்லாம் கெடுத்துட்டீங்களே என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்றான் எவ்வளவு துக்கம் அதனால நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக நம்முடைய ஊழியங்களின் மூலமாக நாம் சாபத்தீடாக மாறக்கூடாது சபையவே சாபத்தீடாக மாற்ற ஒரு சிலர் சொல்றாங்கல்ல இப்போ இவன் இருக்கிற சபைக்கு போக முடியாது இந்த அந்த சபையில இருக்கான் ஐயோ அந்த சபைக்கு நான் வரல அப்போ இவனை பற்றி என்ன சாட்சி இருக்கு நீ சபைக்கு ஒரு சாபத்திட் மாறக்கூடாது அடுத்ததாக அதை கலங்க பண்ணாத சபைக்கு நீ ஒரு கலக்கவாதியா இருக்கக்கூடாது சபை என்ன செய்யக்கூடாது கலங்க வைக்க கூடாது குடும்பத்தை போட்டு கலக்க எந்த நொய் நொய் நொய் சாயங்காலம் வந்தா பிரச்சனை காலையில் வந்தா பிரச்சனை சபையில இருந்தா விசுவாச வீட்டில் பிரச்சனை ஊழியங்கள்ல பிரச்சனை போட்டு கலங்கடி கூடாது நீ எஜமானுக்கு இழைப்பார்தல் கொடுக்கிற ஒரு நபராக இருக்கணும் நல்ல ஒரு சானாபதி தொண்டை யஜமானுக்கு இருதயத்தை குளிரப் பண்ணுகிறார் நீ தாய் தகவனுக்கு ஒரு இளைப்பாறு ஒரு மனைவி இழைப்பார்தலா இருக்கும் ஏற்ற துணையாக இருக்கும் ஒரு மனைவிக்கு புருஷன் துணையாக இருக்கணும் இழைப்பாறு குடும்பத்தை போட்டு கலக்கிட்டே இருக்க கூடாது ஒரு சிலர் எல்லாம் பாருங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இதன் அங்க இருக்கு அதன் இங்க இருக்கு அதன் இங்க இருக்கு இங்க இருக்குமா என்ன அமெரிக்கா தான் வந்துட்டேன் பக்கத்து கம்பெனிக்கு தானே போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த வந்து சும்மா போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அது ஒரு ஆவி அது அவங்களுக்கு வந்து யாரையாவது நினஞ்சிட்டே இருக்கணும் குழப்பிட்டே இருக்கணும் கலங்க பண்ணுகிற ஆவி இதைத்தான் யோசுவா ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி அஞ்சாம் வசனத்துல யோசுவா இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றான் அங்கே நீ எங்களை கலங்க பண்ணது என்ன கத்தர் உன்னை கலங்க பண்ணுவார் நீ யாரையும் குழப்ப கூடாது அதை இதை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி என்ன பண்ணி ஒன்று இவன் சாபத்திடான் சபையை சாபத்திடாக்கினான் மூன்றாவது சபையை கலங்க பண்ணினான் ஒரு தவறுனால பிரமாணத்தை எல்லாரும் போட்டு கலங்கியாச்சு நாலாவது காணிக்கையே திருடிட்டான் அது எங்க போனோம் பொண்ணு வெள்ளியும் ஆறாம் அதிகாரம் படி சகல வெள்ளியும் பொண்ணும் வெண்கலத்தினாலும் இருமினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கத்தருக்கு பரிசுத்தமானவைகள்த்தரின் பொக்கிசத்தில் அப்ப கத்தருடைய சமூகத்தில் போய் சேர வேண்டியத நீ எங்க வச்சுக்கிட்ட நீ அதை பாத்தீங்கன்னா சொல்லி இருக்க கத்தரின் பொக்கிசத்தில் சேரும் வருஷத்திலிருந்து இதுவரைக்கும் எவ்வளவு காணிக்கை நீங்க ஏமாத்தி இருப்பீங்க சொல்ல வந்து கூறு போட்டுருவ காணிக்க வாடகைக்கு அதே மாதிரி ஒரு சிலர் காணிக்கையை பிரிச்சிருவாங்க சசம இது மிஷினரி இது இந்த சபை இது அந்த சபை சபை எல்லா சபையும் வேணுமா எல்லாரும் நல்லது சர்வாங்க தகன வழிய கண்ட இடங்களில் செலுத்தாதே என்ன நான் என்ன சொல்றேன் தெரியுமா தசவாக ஒரு இடத்துல செலுத்தணும் உனக்கு ரொம்ப எவுதலா இருந்துச்சு யாருக்காவது உதவி செய்யலாம் தசவபாகம் வாங்குவதுக்கு ஒரே ஆள் தான் யாரு ஒரு ஆள் தான் வாங்கணும் சிபிஐ காரண அப்படியே சொல்லிருக்கேன் மெல்குதைக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும் வாங்க கட்டளை பெற்றார் வேற யாரும் தசவாக ஒரு விசுவாசி கையில் இருந்து என்ன செய்யலாம் என்ன செய்யும் தெரியும் வரும் பொழுது கத்திர வெளிப்படுத்துவார் நீங்க காணிக்கையில் கத்திய பொக்கிசத்தில் வச்சிக்க கூடாது ராயனு ராயனுக்கும் செலுது உலகத்தில் மற்றவங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஏமாத்துவாங்க நம்ம ஏமாற்ற கூடாது நம்ம வந்து ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்தணும் தேவனுக்குரியதை தேவனுக்கு வந்து கேட்கறாங்க உங்க போதும் வரி செலுத்துவதில் செலுத்துவாரே பண்ணி அவர் கூப்பிட்டாரு வரி செலுத்திடு போயிருக்குரியனுக்குரியதை தேவனுக்கு ராயனு ராயனுக்கு என்ன செய்ய மாட்டான் ஏமாத்துவான் இங்கே அங்கே ஏமாத்து இந்த விஷயத்தில் நான் இன்னைக்குதான் இந்த வசனத்தை படிச்சேன் அவன் பொக்கிசத்துல சேர வேண்டியது தூக்கி எங்க வச்சுட்டான் தான் வீட்டில் வச்சுட்டான் வச்சிருக்கியா காணிக்கையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா ஒழிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க எடுத்து செலவழிச்சுக்கிட்டீங்களா சோத்திர ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாலுக்கு கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே பால்காரா வந்துருவான் கேவலப்படுவான் ரைட் காணிக்க வேணா லேட்டா தரேன் ரைட்டு ஓகே அவர் என்ன செய்ய போறாரு அவர் வந்து உன்னுடைய உண்மை தன்மையை மட்டும்தான் என்ன செய்யறாரு செக் பண்றாரு அவருக்கு ஓம் போன தேவையில்லை சங்கீதான் தேவனே என் செல்வம் உமக்கு வேண்டியதாக யாருக்கு தேவை பரிசுத்தவான்களுக்கு தான் தேவை மகாத்மாக்களுக்கு தான் தேவை பதினாறு முந்தினம் என் நெஞ்சமே நீ கத்திரையை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறார் என் செல்வம் உமக்கு வேண்டியதா பூமியில் உள்ள பசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறேன் காணிக்கை ஊழியத்துக்காக சொல்றது காணிக்கை கத்தர் காணிக்கை கத்தரு ஊழியக்காரங்களுக்கு அவருக்கு தேவை பூமியும் அது நிறைவும் கத்தருடையது அவருக்கு நீ கொடுக்கிற காணிக்கை முக்கியம் அவருக்கு வந்து நீ தான் தேவை யாருக்கு தேவை கத்தோடைய பொக்கிசத்துல சேரவேன் கணிக்க ஏதாவது வஞ்சி வச்சிருக்கீங்களா ஏமாத்தி வச்சிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க நான் ஒரு நாள் அடையாறுல மீட்டிங் போயிட்டு எல்ரெஸ் ப்ரயர் முடிச்சு இருக்கும் போது எனக்கு ஒரு போன் வந்து நாங்க உங்களுக்காக வெயிட் பண்றோம் சீக்கிரமான் வந்துடுவேன் என்னோட திடீர்னு இவங்க வந்து என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல இல்ல உங்களை பார்க்கணும் வெயிட் பண்றோம் சரி வந்து சேர்ந்த வந்து சேர்ந்தா அவங்க ஒரு பெரிய கேரி பேக் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஒரு ஃபேமிலி எனக்கு ஒன்றும் புரியல அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க வந்து தேவனை ஏமாத்திட்டோமோன்னு இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு தூண்டுதல் என்ன ரெண்டு வருமே நல்ல நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க நல்ல வருமானம் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசவாக சொல்றான் உங்கள் நீதி அதே காட்டிலும் அதிகமாக தேவண்ட ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை நாங்க என்ன செஞ்சோம்னா ஒரு வீடு வாங்கணும் ஒரு பெரிய வீடு வாங்கணும் அதுக்காக அப்ளை பண்ணிட்டோம் லோன் அப்ளை பண்ணும் இப்போ லோன் அப்ளை பண்ணி அந்த இடம் வாங்கி அந்த வீடு வாங்கி எல்லாம் முடிச்சதுனால இப்போ எங்கே ரெண்டு பேர் சம்பளத்தில் ஒரு ஒரு ஆள் சம்பளம் எங்கே போயிடுச்சு லோனுக்கு போயிடுச்சு அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் ஒரு ஆள் சம்பளத்தில் தான் நாங்கள் எதை கொடுத்துட்டு வரோம் தசவ கொடுத்துட்டு வந்தோம் ஏன்னா அவருக்கு சம்பளம் கம்மியாக வரும் கொஞ்சந்தான் வரும் அதில் கொடுத்தோம் ஆனால் மற்றது எங்கே போயிடுச்சி லோனில் போயிடுச்சி இதை இன்னைக்கு ஆவியான பேசினாரு நீ மொத்தமா எடுத்து எங்க கட்டிட்ட வருமான எங்க தான் போயிட்டு இருக்க லோனுக்கு தான் போய்கிட்டு இருக்கு நீ கத்திரக்கு செலுத்த வேண்டியத செலுத்தலன்னு சொன்னாரு இவங்க போய் பேங்க்ல இருந்து லட்சக்கணக்கான பணத்தை எடுத்து எப்ப இருந்து இந்த லோன் கிளியர் பண்ணாங்களோ அப்ப இருந்து அவ்வளோதையும் எடுத்துட்டு எங்க வந்துட்டான் தூக்கிட்டு வந்துட்டான் நான் சொன்னேன் என்ன பண்ண இல்ல இல்ல இது போனாதான் இது கையிலிருந்து கொடுத்தாதான் என்னது பூரண சமாதானமே வரும் இன்னொரு நாள் இன்னொரு விசுவாசம் அதே ஊரில் வந்தாங்க சொத்தை வித்தோம் காணிக்கை ஒரு சொத்து இருந்துச்சு அதுல காணிக்கை நெஞ்சிட்டோம் கொடுத்துட்டோம் இப்ப அந்த மிச்ச வச்சு ஒரு சொத்து வாங்கி போட்டோம் அதை வித்தோம் இவ்வளவு எக்ஸா பண்ணா நெஞ்சு கிடைச்சது அதனுடைய தசை அப்பதான் யோசிச்சேன் இப்படியும் ஜனங்கள் தென்கிறாரு பேசுறாரு பாக்கெட்ல போயிட்டு போறவன்ட்டு பேச மாட்டேங்கிறாரு பாட்டுக்கு எடுத்து இந்த ஆகாண மாதிரி எடுத்து எங்க வச்சுக்கிட்டு போயிட்டான் ஆகாணம் செய்ய வேண்டியது அது எங்க சேர்க்க வேண்டியது கத்தரின் பொக்கிசத்துல சேர்க்க வேண்டியது நீங்க பாருங்க நம்ம ஆளுங்க காணிக்க குடுத்ததுல ஒரு சொல்லுவாங்க நான் அவ்வளவு காணிக்க கொடுத்தேன் இவ்வளவு காணிக்க கொடுத்தேன் அப்படி இப்படி அங்க புத்தி இல்லாம திருப்பதி கோயிலில் எப்படி போடுறான் பார்த்தீங்களா காணிக்க படிச்சிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க எப்படி காணிக்க போடுறான் நம்மளை மாதிரி ஆயிரத்தி நூறுரூவா சம்பளம்னா நூற்றி பத்து ரூபா கொண்டு வந்து போட்டு போறானா அவன் கொட்டுறான் பாருங்க வைடூரியம் ரத்தனம் தங்க கிரீடங்கள் எப்படி செய்றான் விக்ரகத்தில் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்காங்க காணிக்க விஷயத்துக்கு நம்ம அப்படி இருக்குமா கத்தோடைய பொக்கிசத்தில் சேரும் என்று ஆண்டவர் தெளிவா யோசுவா மூலமா சொன்னதையே இவம்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் எங்க வச்சுக்கிட்டான் பொக்கிசத்தில் கத்தோடைய பொக்கிசத்தில் சேர்க்க வேண்டியத நீ சேர்க்கல சொன்ன உனக்குதான் நஷ்டம் நீ சம்பாதிச்சது அல்ல நீ சம்பாதிச்சதல்ல அவன் சம்பாதிச்சதா ஐயோ உடைச்சது யாரு கர்த்தர்லாம் உடைச்சாரு நீ போய் ஈஸியா சுலபமாக தூக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்ட செய்யக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கும் பாச கேசி வர்க்கீஸ் தூத்துக்குடி வந்தபோது தூத்துக்குடியில் பேண்ட் ஷெட் வாசிப்பாங்க உங்களுக்கு தெரியும் பழைய டீம் எல்லாம் நிஜவாங்க பேண்ட் ஷெட் வாசிப்பாங்க அந்த டீம் அப்படியே இதாயிடுச்சு இப்போ கொஞ்சம் பேர் அடிச்சுட்டு அது உங்க சந்தரியம் அவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க ஒரு அன உள்ளதே கோயில்ல கொண்டு வந்து அது யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகாம போகுதோ அதைப் பத்தி நீ கவலைப்படாத கத்தடையில உள்ளதை என்ன செஞ்ச ஒரு சிலரு தான் கொடுத்த காணிக்கையே ரொம்ப பயங்கரமா பேசுவாங்க இந்த ஹால் தான் வாங்கி போட்டா நான் தான் வாங்கி போட்ட சொல்லிட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க நீ செஞ்ச நன்மையை சொல்லிட்டு என்ன அர்த்தம் சொல்லுங்க பைபிள் என்ன சொல்லுது அதனுடைய பலனை இவ்வுலகத்தில் நீ அடைந்து தீர்ந்து ஆயிடுச்சு ஒரு இடத்துக்கு போனே ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாராம் பேசிக்கிட்டே இருந்தாராம் கடைசியில் சொல்லிட்டாரான் இந்த ஹால் பாச நான் தான் வாங்கி போட்டேன் அவர் சொல்லிருக்காரு இப்பமே ஒத்துட்டு எத்தனை பேன் போட்டியோ இப்பமே நெஞ்சிரு களத்து ஆளை கூப்பிட்டு களத்து அவன் கையில கூடு தூக்கிட்டு ஓடு நீ வேணவே வேணாம் எப்படி இருக்கும் அவரு திருப்பி அந்த விசுவாசி நடுங்கி ஆடி மன்னிப்பு கேட்டு கலத்திடு சாகுனாலும் என்ன உண்டு சொல்லிருக்கீங்களா டூ வீலர் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கே போய் அங்கே நினைச்சுன்னா எடுத்துட்டு போயிரு உண்மையாது அது கோலி வந்து போட்டே ரெண்டே முக்கால் மூணு ரூபாய் கொஞ்சம் கூட்டிடுச்சு ஆனா கத்துறது ஒரு மூணு கோரிக்கு மேல ஏறி நின்று அதே மாதிரி நீ ஏதோ ஒரு நாற்பது வருஷத்துக்கு நான் வாங்கி கொடுத்தேன் என்ன கதை வெளியே சொல்லக்கூடாது பைபிள் எப்படித்தான் சொல்லுது வலது கை கொடுப்பதை அறிய கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன கூட கூடாது ரெண்டு கை சேர்த்தா தான் என்ன முடியும் என்ன முடியும் காணிக்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் காயின்ான்ஸ்ரோல் புத்திர சாபத்திலே துரோகம் பண்ணினார்கள் துரோகம் பண்ணினார்கள் ஒரு குறைய எவ்வளவு வளர்ச்சி அடையுதுன்னு பாருங்க ஒண்ணு அவன் சாபமா ஒன்று அந்த பிரமாணத்தை அவன் சாபமானது எல்லாம் கலங்க பண்ணினான் அவன் கத்தோடைய காணிக்கையில வஞ்சித்தான் ஐந்தாவது அவன் துரோகம் பண்ணினான் இதனால உள்ள விளைவு என்ன தெரியுமா ஏழு கடைசியில ஏழு ஒண்ணுல கடைசியில இஸ்ரவேல் புத்திர மேல் கத்தருடைய கோபம் மூண்டது உன்னுடைய ஜீவத்தில் நீ துரோகம் பண்ண கத்தாகிறாய் ஒரு விசுவாசி கத்தட கோபத்துக்கு ஆளாகவே கூடாது கோபம் ஒரு மனுஷனுடைய கோபத்துக்கு ஆளாக சைக்க முடியல நீ கத்திய கோபத்துக்கு ஆளாகலாமா துரோகம் வந்துருச்சா மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஒளியக்காரன் சபைக்கு துரோகம் பண்ணக்கூடாது தேவனுக்கு துரோகம் பண்ண கூடாது அப்படி பண்ணினால் தேவனுடைய கோபம் நம்ம வந்து இறங்கும் அடுத்ததாக இதனால உள்ள பாதிப்பு என்னன்னா யோசுவா ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் முரிந்து ஓடினார்கள் அப்படி ஜனங்களில் ஏறக்குரிய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் நீ தோற்று போனதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு உன்னுடைய ஒரு தோல்வி உன்னுடைய விசுவாசத்தில் தோல்வி உன்னுடைய பிரதிஷ்டைகளில் தோல்வி உன்னுடைய பரிசுத்தில தோல்வி இதுக்கு காரணம் முறிந்தோடுறதுக்கு காரணம் நீ ஆசை வைத்து சில காரியங்களை எடுத்துக்கொண்டாய் இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் ஆகும் பொழுது மரணத்தை ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் ஏறக்குரிய முப்பத்தி ஆறு பேரை வெட்டிப்பட்டார்கள் அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போனதுக்கு காரணம் சபையிலே இன்னைக்கு அநேகர் ஜனங்கள் குறைந்து போனதுக்கு காரணம் நாம் தான் ஆகானுடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் இருக்கிற சபையில் இருக்கிற கொஞ்ச நஞ்சு ஆத்மாவும் என்ன செய்யும் அடிபட்டு போகும் ஒரு ஆத்மாவுடைய ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்காக சிந்தினார் ஒவ்வொரு மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்த்தார் ஆனா இங்க எத்தனை பேர் சேர்த்து போயாச்சு முப்பத்தி ஆறு அழிந்து போனார் நம்முடைய ஒரு தவறு அநேக ஆத்துமாக்களை சபையிலிருந்து வெளியே கொண்டு போயிடும் பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும் பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் அவனும் இஸ்ரோவேலின் மூப்பெரும் சாயங்காலம் மட்டும் கத்திரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கிடந்தார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது மூங்கு புறம் விழுந்துகிட காரணம் என்ன ஒரு ஆகான் ஒரு ஆகானுடைய செயலினால நடத்திப்புக்காரன் தூக்கப்பட்டார் பெற்றோர் துக்கப்படக்கூடாது குடும்பத்தில் உள்ளவங்க தூக்கப்படக்கூடாது ஊழியக்காரங்க மனைவாண்டி மனம் அடிவ அடையக்கூடாது உனத்துகிறவர்கள் தூக்கப்படவே கூடாது அப்படித்தான் பைபிள் சொல்லுது பாருங்க யோசுவா நல்ல ஒரு வாக்குத்தல்லமையான ஊழியக்காரன் பெற்றது வாக்கு கிடை ம் இருக்க ஒருவனும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதே இல்லை இவ்வளவு அருமையான வாக்குத்த வாங்கின அந்த ஊழியக்காரனேஜ் மத்தவங்க துக்கப்படக்கூடாது நடத்துகிறவர்கள் துக்கப்பட நீங்க இடம் கொடுக்காதீங்க உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் நிமித்த சந்தோஷப்படணும் நீங்களே என் மகிழ்ச்சி நீங்களே என் மாளிகை நீங்களே என் நிருபங்கள் நீங்களே என்னுடைய சந்தோஷத்தின் கிரீடங்கள் அப்படித்தானே ஜனங்களை பார்த்து ஆனா குறைந்த ஒரு பார்த்து சொல்றாரு நான் உங்கள் நிமித்தம் ரொம்ப சஞ்சலப்படுகிறேன்னு சொன்னார் துக்கப்படுகிறேன்னு சொன்னார் நம் நிமித்தம் துக்கம் மற்றவங்களுக்கு உண்டாக கூடாது யோசுவா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி ஜனங்கள் முதுகை காட்டினார்கள் ஆண்டு சத்துருக்குழு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது உள்ள ஜனங்கள் எல்லாம் விசுவாசத்தை விட்டு திரும்ப போராட்டங்களை நிற்க முடியாம தடுமாறுறாங்க அதுக்கு காரணம் என்ன முந்திலாம் தெய்வீக முதுகெலும்பு இன்னைக்கு தெய்வீக சுகத்துல ஒன்னு ரெண்டு பேரை தேடிதான செய்ய வேண்டியிருக்கு பழைய ஆளுங்க கூட தெய்வீக சுகத்தை விட்டுறாங்க எங்க பையன் தூக்கிட்டு போயிட்டான் எங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டா எங்க அக்கா தூக்கிட்டு போயிட்டா அப்படிதான் சொல்றோம் யார் மூலமாவது உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் முதுகு காட்டுறீங்களா முதலாம் சாம்புவேலின் ஜனங்களும் வந்து கோலியாத்துக்கு முன்பாக நிப்பாங்க கோழியாத்து ஒரு வார்த்தை சொல்லுவான் ஒரு ஆள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் மோதலாம் நான் ஜெயிச்சா நீங்க அடிமை நீங்க ஜெயிச்சீனா நான் அடிவேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்கள் என்ன செய்வாங்க முதுகை காட்டினார்கள் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஓடி போடுவோம் அந்த வார்த்தையை கேட்ட போதும் ஒருத்தர் நிற்க மாட்டான் உடனே அவங்களுக்கு அந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்குதான் மைண்ட் வந்துச்சு எப்படி இருக்கும் அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள் எப்ராஹிம் யுத்த முதுகை காட்டினான் ஜங்கள் பின்னணம் என்ன நீ நானோ நீயோ ஒரு ஆள் தான் அதனால்தான் ஜனங்கள் யுத்த காலத்தில் நிக்க முடியல விசுவாச போராட்டம் வரும்பொழுது வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஜனங்கள் சபையில் நிக்காம ஓடி போறதுக்கு காரணம் என்ன சபையை விட்டு போயிடுறாங்க விலகி போறதுக்கு காரணம் யாரு நாம் தான் அவர்கள் முதுகு காட்டினார்கள் அடுத்து விவசாயம் ஏழு பத்து அப்பொழுது கத்த யூஸ்வாவை நோக்கி எழுந்திரு மூங்கு என்ன இஸ்ரேலர் கட்டளை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டேங்களா என்ன இஸ்ரேலர் பாவம் செய்தார்கள் அடுத்து அவர்கள் கட்டளை உடன்படிக்கையை எத்தனை பிரதிஷையை உடைச்சிருக்கீங்க பாருங்க எத்தனை உடன்படிக்கையை மாரி இருப்பீங்க மீறி இருப்பீங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாவம் உடன்படிக்கையை மீறுவது எவ்வளவு குற்றம் பைபிள் படிப்பை படிப்பீங்க பைபிள் தான் படிக்க மாட்டேங்கிறீங்க வேதவாசிக்கல உபவாசிக்கல ஜபிக்கல அதிகால ஜபம் போயிருச்சு மிட் நைட் ப்ரேயர் போயிடுச்சு ராத்திரியில் எலும்பி கூப்பிடுற ஜெபம் போயிடுச்சு கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் போயிருச்சு முழங்கால் ஜபம் போயிடுச்சு உபவாச ஜெபம் போயிடுச்சு கண்ணீரின் ஜபம் போயிடுச்சு கச்சமணி ஜபம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து உட்காந்துட்டே ஜெபிக்கிறோம் அழகா படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறோம் நம்ம ஆத்மாவை அப்படியே மழுக்கிட்டோம் அது உணரவே இல்லாமல் நினஞ்சிருச்சே போயிடுச்சு இவன் பாருங்க இவ்வளவு தவறு செஞ்சுட்டு யோசுவா இல்லாம விழுந்து கிடந்தா கூட இவனுக்கு உணர்வே இல்ல அவரு தன்னை பத்தி தன்னுடைய ஜீவியத்துல நீங்க என்ன பிரசங்கம் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை அந்த பிரசங்கத்துக்கு என்ன செய்யணும் உள்ள இடம் கொடுக்கணும் உணர்வு இல்லாத அவளுடைய இருதயம் இவனுக்கு உணர்வே இல்லையே லிஸ்ட் போட்டு வரிசையா குடும்பம் கோத்திரம் சமுதாயம் வம்சம் வம்சம் லிஸ்ட் போட்டா கூட இவன் தான் தான் தப்பு செஞ்சேங்கறத அவனால என்ன செய்ய முடியல உணர்வே முடியலையே காணிக்க எடுத்து ஒழிச்சு வச்சிட்ட பிரமாணத்தை கலங்கி கிடக்க நீ துரோகம் பண்ணிட்டே ஒரு உணர்வும் இல்லவே இல்ல சில குடும்பங்கள்ல புருஷன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருக்காது தண்ணி அடிச்சு வருவான் அந்த பிள்ளைங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்படும் ஃபீஸ் கட்ட முடியாமல் அழுவும் இவனுக்கு தண்ணி தான் அப்போ அவனுக்கு என்ன இல்லை உணர்வே இல்லை இப்படி தான் இருக்கு சில பேரண்ட்ஸும் அப்படி தான் இருப்பாங்க எந்த உணர்வும் இருக்காது சில பிள்ளைங்க பாருங்கள் பெற்றோர்கள் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவாங்க ஐயோ தம்பி இப்படி பண்ணாத பாப்பா இப்படி பண்ணாது ம் அதுக்கு மண்டலையே நிசையாது ஏறவே ஏறாது இவங்க அழுவாங்க அழுதுகிட்டுப்பா அப்படின்னு போகும் இந்த பழைய விசுவாசிகள் பழைய ஆளுங்கள்லாம் சொல்றாங்க தென்படலையே சிலுவை பாடுகள் எல்லாம் பார்த்தா தானே மனதின் வரும் சாபத்தீடாததில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படிதான் எடுக்கிறாரு அந்த ஜட்மெண்ட் கணக்குல வரும்போது அவன் சாபத்திராத எடுத்ததை கத்திர எப்படி கணக்கு சேர்த்தாரு களவு காணிக்க வச்சுக்கிட்ட அதுக்கு பேர் என்னது களவு திருடு திருடர்கள் எங்க போக முடியாது எங்க போக முடியாது பரல ஒரு போக முடியுமா போக முடியாது அதனால நம்முடைய ஜீவியத்தில் களவு இருக்கா வஞ்சித்தல் இருக்கா ஒழித்து வைக்கிற பழக்கம் இருக்கா யோசிச்சு பாரு யாராவது வஞ்சிக்கிறீங்களா வஞ்சிக்கிறீங்களா ஏமாத்துறீங்களா உண்மை ஒரு உண்மை ஒரு வெளியே வந்துவிடும் ஊரெல்லாம் அது தெரிந்து விடும் ஒருத்தன் சொல்லுவான் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் நீ ஒளிச்சு வைக்க முடியாது எவ்வளவு நேரம் ஒளிச்சு வைக்க முடியும் தமிழ்ல சொல்லுவான் கத்திரிக்காய் முத்துனா எங்க வந்துருமா கத்திரிக்காய் முத்துனா எங்க வந்துடும் கடத்தெருவுக்கு வந்துடும் வந்துடும் மார்க்கெட்டுக்கு வந்துடும் அதே பிறகு தோட்டக்காரன் சொல்லி எங்க வைக்க மாட்டான் தோட்டத்தில் வைக்க முடியாது அது எதுக்கு விளைய வச்சான் அது பக்குவம் வந்துச்சா எங்க வந்துடும் வந்துரும் கலவுசரியா வஞ்சிக்கிறியா ஏமாத்தாத விசுவாசி வந்து ஏமாத்தக்கூடாது வஞ்சிக்க கூடாது அடுத்து பண்டம்பாடிகளே ஒழித்து வைத்தார்கள் நம்முடைய ஜீவியத்தில் இவைகள் இருக்கக்கூடாது சாபத்தீடானது எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டரிக்கப்படக்கூடாது என்றான் அவன் மதிகேடான காரியத்தை செய்தான் இது ரொம்ப ஞானமான காரியம் அல்ல நம்ம சில தவறு செஞ்சுட்டு அழகா மறைச்சிருவான் அது என்னது பெரிய ஞானமா நினைச்சுக்கோ ஆஹ் பரவாயில்ல அதை மறைச்சிட்டோம் இதை மறைச்சிட்டோம் தவறுனால ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு யோசுவா ஏழாம் அதிகாரம் அஞ்சாவது அவர்கள் வெட்டி போட்டார்கள் பட்னவாசலின் வெளித்துவைக்கு அவர்களை துரத்தி மலை இரக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் நம்பிக்கை எப்படி ஆகும் என்ன நிச்சயம் ஒரு தன்மை நீங்க அப்படிப்பட்ட நிலவரத்தை உண்டு பண்ணி இருக்கீங்களா எல்லாருக்கும் முழு இசை கலங்க பண்ணி இதுதான் ஆஹானுடைய தன்மை எத்தனை பாயிண்ட் வந்துச்சு பாயிண்ட் போட்டு எழுதி யாராவது பத்தா பதினாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு வரும் ஏன்னா உங்களுக்கு டச் பண்ண எழுதி வச்சிருப்பீங்க டச் பண்ண எழுத மாட்டீங்க அப்படித்தானே சரி ஆஹான் ஒரு நபர் ஒரு தவறு ஆனால் அதனுடைய விளைவு பாத்தீங்களா என்னைக்கோ நீ செஞ்சிடலாம் ஒரு சின்ன தவறு அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா ஊழியத்தில் கூட சில காரியங்களை நாம் அறியாமல் புரியாமல் சில காரியங்களை செய்வோம் பிரமாணங்களை மீறிடுறோம் அதனுடைய பாதிப்பு அநேக ஊழியர்களுக்கு இருக்கு சில காரியங்களை பிரமாணத்தை மீறி ஊழியர்கள் செய்யும் பொழுது அந்த ஊழியர்காரங்களுக்கு பாதிப்பு கடைசி வரைக்கும் என்ன செய்யுது இருக்கு அதுபோல விசுவாசிகள் சில பாதிப்புகள் சில குறைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த பாதிப்பு எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கும் இப்ப இப்ப உள்ள காலங்களில் ஒரு ஆக்சிடென்ட் உடனே காலம் ஒட்டி அழகா நெஞ்சிடறான் சரிபடுத்திடுறான் தேவ கோபாக்கணியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் சிலருக்கு சரியான சுகமே கிடைக்கல ஒரு விசுவாசி பையன் பின்மாறிட்டான் ரொம்ப பின்மாறிட்டான் ரொம்ப பின்மாறிட்டானா என்ன தண்ணி அடிக்கிற அளவுக்கு போயிட்டான் கல்யாணம் கட்டி ஆச்சு வேலையெல்லாம் விட்டுட்டான் அவனுக்கு தண்ணி தான் முக்கியம் நான் ஒரு நாள் வீட்டுக்கு போறேன் ஏன்ட்ட வந்து வம்புழுக்கிறான் ரொம்ப வம்பு நீ பழைய துறையா இருக்கியா செக் பண்ற எப்படி இருக்கும் நூலாய் இவன் வீட்டுல விசிட் பண்ணி ஜெபிச்சிட்ட போனா பின்னாலேயே வரான் சொன்ன ஜெபிக்க போறேன் நான் நிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல அவனை போக சொல்லியாச்சு போ சொன்ன உடனே அந்த குடிச்சிருக்கானா அந்த ஆவி அவனை போட்டு அலக்கழிக்குது அதாவது எப்போ ஒருத்த ஜட்மெண்ட்டுக்கு வரானா உலகத்திலாம் முட்டி கடைசியில் விசுவாசிட்ட முட்டுவான் அப்போ அவன் எங்க வந்துட்டான்னு அர்த்தம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வரான் அதே போல சுத்தி சுத்தி சுத்தி கடைசியில் ஊழியர்காட்டை வந்து முட்டுவான் அப்ப எங்க வந்து நிக்கிறான்னு அர்த்தம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரான் தமிழ்ல சொல்லுவான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வரான் அவன் இங்க வந்து முட்டான்னு அர்த்தம் நானும் டூ வீலர்ல போயிருக்கேன் நான் சொன்னேன் உங்க அக்காம அந்த பையனுடைய அக்கா அம்மா அப்படின் சொன்னேன் இவனை அனுப்புங்க நான் விசிட் பண்ணி பிரேயர் பண்ண முடியாது என்ன டென்ஷன் ஆகிக்கிட்டு ஒரு தெய்வீகமா ஜவம் பண்ண முடியாது அவங்க உடனே முகத்தை சுண்டி போடான்னு சொல்லிட்டாங்க உடனே போயிட்டான் போனா இவனுக்கு ஏன் மேலே இப்ப பயங்கர கோவம் அக்காவை வச்சு நம்மளை துரத்தி விட்டாரி நேர போய் என் வண்டி ஏறி முய்ச்சிட்டான் டூ வீலரை ரோட்ல நிற்குது மெயின் ரோட்ல நிற்குது நான் மாடியில் இருக்கிறேன் மாடியிலிருந்து இப்படி பார்த்தா என் டூ வீலர் ஹோண்டா ஆக்டிவா கீழே விழுந்து கிடக்கு எனக்கு பிசாசு ஏறுது நான் இப்படி பண்ணிட்டானே சே ரோட்டில் அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு உடனே அவங்க அக்கா அம்மா பிள்ளை சொன்னேன் அசிங்கமா பண்ணிட்டு இருக்கா நான் போய் வண்டி எடுத்துட்டு விசிட் பண்ணிட்டு வண்டி எடுத்தேன் என்னன்னு நினைப்பாங்க ரோட்டில் இருக்கிறவங்க நீங்க போங்கன்னா ஈவன் சண்டையை போட்டு அவர்ட்ட சண்டையை போட்டு அடித்தடி ஆக்கிட்டான் அவங்க அக்கா அம்மா பிள்ளைட்ட கடைசியில் நான்தான் வந்தேன் கீழே இறங்கி வேற வழியே இல்லை இறங்கி வந்து அவனை ஒரு பிடி பிடித்தேன் அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ சம்திங் ராங்குன்னு போதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே தப்புன்னு திரும்பிச்சு உடனே ரோட்டில் போகிறவனெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் வாங்க வாங்க வாங்க வாங்க நான் நேரம் அவனை பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் விட்டு இதோடு போயிரு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டி கிராச் ஆகி எனக்கு ஒரு பக்கத்தில் துக்கமாக இருந்துச்சு ஒரு பக்கத்தில் ஆச்சு பாவம் மன்னிச்சிருவோம் மன்னிச்சுருவோம் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு மன்னிப்பா உன்னிட்டான் கொடுக்குறேன் என் வாழ்க்கையில் ஒருத்தனை இவ்வளோ டிஸ்டப் பண்ணிட்டு ஒருத்தனை மன்னிச்சுட்டு போறேன்னு சொன்னா என்னது அப்ப கத்திரி அண்ட பேசினார் உன்னையும் நீ அமைதியாக போகணும் நான் உடனே சரின்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் வண்டி ஒரு ஆறு மாசமா அந்த வண்டியை தான் நான் வச்சிருந்தேன் அது திரும்பாது திரும்பினா சவுண்டு வரும் வண்டிலாம் கிராச் ஆயிருந்துச்சு அது ரெடி பண்ணணும்னா உடனே ரெடி பண்ணலாம் மனசு ஒத்துக்கவே இல்லை எல்லாரும் கேட்கறான் பாஸ்ட் எங்கே விழுந்தாரு விழமாட்டாரு சாதாரணமா வண்டி அடிபட்டுருக்க யாருக்குமே தெரியாது எனக்கும் அந்த ஃபேமிலிக்கு மட்டுந்தான் தெரியும் சரி போன்னு விட்டேன் தெரியுன்னு கேரளாவில் இருந்தேன் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கத்தில் போன் வந்துச்சு ஆக்சிடென்ட் ஆயிட்டான் கால் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க ஐயோயோ கஷ்டமா இருந்துச்சு கடைசியில் நான் தான் போனேன் ஆஸ்பத்திரிக்கு எப்படிதான் இருக்கான் அப்படி ஒரு ஒரு சண்டிங் அடிச்சுதான் நடப்பான் வேற வழி இல்ல ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்க வரைக்கும் முப்பது வருஷம் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எப்படித்தான் இருக்கணும் அந்த வண்டியை உதச்ச கால என்ன செய்யாது சரி ஆகாது நான் கொடுத்திருந்தேன்னா தப்பு யாரு கொடுத்திருக்கா அவரு கொடுத்திருக்க அந்த வண்டி ஏறி மீச்சாம் பாத்துங்க அந்த கால் நான் போனேன் அழுதான் பாவம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க நான் கேரளா கன்வென்சன் முடிச்சு நேரம் வந்து அவனை தேடி போனேன் தேடி போன பார்த்தோன்னு ஓ நான் உங்கள் கையில் ஞானசானம் எடுத்துருவேன் ரெண்டாவது ஞானசானம் உங்கள் கையில் எடுத்தே ஆகணும் அப்படின்னா ஞானசானம் தான் ரேட்டு இப்போ குணமாகணுமே ஆமாம் செஞ்சது தப்பு அது இதுன்னு அறிக்கை தான் பாவம் நம்முடைய புத்தினமான செயல்கள் என்ன செய்யும் பெரிய விளைவை நமக்கு என்ன செய்யும் கொண்டு வந்துடும் அன்னைக்கு அவன் செத்துருக்கணும் ஆனால் அவனுக்கு மனைவி இருக்கு பாவம் சின்ன வயசு பிள்ளை ரெண்டு குட்டி பையங்க இருக்கான் அது நிமித்தம் கத்திரி செஞ்சுருக்காரு அவனுக்கு எதை கொடுத்துருக்காரு நீ செய்கிற ஒரு தவறு ஒரு பெரிய பின்வளைவை கொண்டு வரும் நீ நினைக்கிறது ஒரு சாதாரண வண்டியை தானே அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஒரு சின்ன காரியம் தானே நினைக்கிறோம் ஒரு நூறு ரூபா தானே நம்ம காணிக்கொடுக்கல அப்படின்னு ஆனா கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உனக்கே திறந்த வாசலை கத்தர் கட்டிடுவோம் கொய்ய நேரம் ஒப்பு கொடுத்துச்சோம் பண்ணுவோம் கத்தாவே நான் என்னுடைய சபைக்கோ குடும்பத்துக்கோ நான் ஒரு சாபத்தீடா இருக்கக்கூடாது ஒரு ஆகான் முப்பத்தாறு ஆத்துமா அழிவு நடத்துப்புக்காரன் முகங்குப்புறம் விழுந்து கிடந்தான் ஜனங்கள் முதுகை காட்டினார்கள் ஒரு பெரிய தோல்வி ஒரு பெரிய அவமானம் நாமம் கேள்வி கேட்கப்பட்டது கத்தடைய பொக்கிசத்தில் சேர வேண்டியதை தன் வீட்டில் கொண்டு போய் ஒழித்து வைத்துக் கொண்டான் இன்னொன்னு மூணு பாயிண்ட் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் அவன் மூணு காரியத்தை எடுத்து ஒழிச்சு வச்சான் என்னது பாபிலோனிய சால்வை இரண்டாவது வெள்ளி அடுத்து பொன் பால் இது எதை காண்பிக்கிறேன் சால்வைங்கிறது வைராக்கியம் உலக வைராக்கியம் உனக்கு இருக்கக்கூடாது மாம்சீக வைராக்கியம் இருக்கக்கூடாது அதை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்க கூடாது என்னதான் எடுத்தாலும் ஒரு சிலருக்கு பாருங்க சிரிக்காதீங்க அங்க என்ன பேச்சு வாழது பேசுற சுத்தரக்கூடாது வீட்டில் இருக்கணும் இங்க வந்துட்டு கூட்டம் கிடையாது நமக்குள்ள மாம்சீக வைராக்கிய ராபோஜன் எடுத்துட்ட பிறகு அந்த மாம்சீக வைராக்கிய என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது வச்சுட்டான் அவன் சொல்றான் என் வீட்டில் நடுவில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது புதைத்து வைக்கப்பட்ட இருதயத்தின் ஆழத்துல மாம்சரா புதச்சு வைக்க கூடாது அடுத்த ராபோஜன் எடுத்தாச்சு திரும்ப உனக்குள்ள என்ன செய்தது அந்த மாம்சீக வைராக்கியம் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா ஒன்று இரண்டாவது வெள்ளி நம்பிக்கையை காட்டுகிறது உனக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் மனுஷன் மேல நிச்சயக்கூடாது நம்பிக்கை வைக்கக்கூடாது பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலாம் கத்தர் மேல் பெற்றதெல்லாம் இருப்பதே மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காது இந்த விசுவாச வாழ்க்கையில் வந்த பிறகு நீ மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது மாம்சமானவன் உனக்கு என்ன செய்வான் மூன்றாவது பொன் அது விசுவாசத்தை காண்பிக்கிறது ஆனா இவன் எடுத்து என்ன செஞ்சுட்டா அத ஒழிச்சு வச்சுட்டான் ஜீவியத்தை நீ எடுத்து யூஸ் பண்ணணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நீ போய் ஒழிச்சு வச்சுட்டிய அதுக்கு என்ன இல்ல அந்த பொன்பாலத்தினால கிரியையே இல்ல எந்த யூஸ் இல்ல கிரியை இல்லாத கிரிய விசுவாசமானது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசத்தை வச்சுக்கிட்டு உள்ள ஒழிச்சு வைக்காத நீ நடைமுறைப்படுத்த எல்லாரும் ஒரு பத்து நிமிடம் ஒப்பு கொடுக்கலாம் கத்தாவே என் சாபத்திட ஊழியத்துக்கு சாபத்திடா இருந்தா செஞ்சு என்ன பிரயோஜனம் ஜிப்பா போட்டு என்ன பிரயோஜனம் நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு சாபமா இருந்தா அந்த குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம் இந்த சபைக்கு நீ ஒரு சாபத்திடம் கத்தாவே உடைய பிரமாணத்தை நான் மீறின இடங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் எல்லாரும் வாயத்திற்கு கேட்கலாமே சில நிமிடங்கள் கத்துடைய பாதத்தில் நான் விழுவோம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒரே ஒரு தவறு ஒரு பெரிய விழுகையை அவனுக்குள் கொண்டு வந்தது எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் கத்தாவே நான் பிரமாணத்தை மீறினேன் என் குடும்பத்துக்கு நானே ஒரு சாபமாய் மாறினேன் என் சபையின் ஆசீர்வாதத்துக்கு நானே ஒரு தடைக்கல்லாய் மாறிப்போனேன் தேவரீர் மன்னியம் என் நிமித்தம் தான் என் குடும்பத்தில் பிரச்சனை என் நிமித்தம் தான் கலக்கம் என்னுடைய பேச்சு தான் சரியில்லை என்னுடைய கிரியகள் தான் சரியில்லை என்னுடைய நடவடிக்கைகள் தான் சரியில்லை தேவரீர் நான் தான் என் குடும்பத்துக்கு ஒரு தடையாக இருந்து விட்டேன் தேவரீர் என்னை மன்னியோம் சபை வளர்ச்சிக்கு நான் தான் தடை ஊழியத்தின் முன்னேற்றத்துக்கு நான் தான் தடை என்னுடைய நடவடிக்கைகள் தான் தடை தேவரீர் என்னை மன்னிப்பீராக எத்தனை பேர் வாயை திறந்து கேட்க முடியும் இருதயம் உணர்ந்து அந்தவரையத்து பொக்கிசத்தில் சேர வேண்டியதை என்னுடைய பொக்கிசத்தில் நான் சேர்த்து வைத்தது தவறு விசுவாசத்தில் நான் முதுகை காட்டிவிட்டேன் மதிகேடான காரியத்தை செய்து விட்டேன் என் நிமித்தம் அனைவருடைய இருதயம் கரைந்து போயிற்று துரோகம் பண்ணிவிட்டேன் உம்முடைய கோபம் என்னுடைய குடும்பத்தில் மூழ்கிறதுக்கு நான் தான் காரணம் தேவரீர் என்னுடைய குறைகளை மன்னிப்பீராக